अखंड व्याप्तं चराचरं ம் அண்டமமலாத்தாரம் வேனா தினானமிராஜனா ீிா மூஷி கேந்திரம் சூத்திர முனீந்திரீசாஷ் ஜதீந்திரேஷி கம்ச்சா நிறைய மாதுச்ச சாா் டமே மே விதையவிணம் மேவ மேவெவ நமோ விதைய சம்பிரோ வம்ச ஷிபியோ மஹ நமோ குருப்பலவரி பிரானோவ் கருணேயே வதிரம் பதிராரங்கை வாசி யசேமேவி தஞ்சாயுந்திரோத்தினூஷாவிதா நரிஷ்டே ஸ்வீனோஸூ பிராந்தனைக்காஸ் புனர்பூணோ சர்வா விஷேஷா யோ விஷ் ஆமாவிஜவிஷன் பிரசியாஸ் பன்ஸ்வமன் ஜோதிஷ்மா சர்வேத்தன் புனர்பனா ஹிவ் சாேஷா விகதுண்பாக்கசோ நூரி ியனைத விஷயிரா முதேனய விமையை வேத நாம்பரஸ் பூத்தனியலோக்கியா மர்லம் பிரதிமஸ்வாந்தமோக்கோன்மஜோரேக்கோ தன்வாசனே மே யோன்முகி த <rast��> <inaudible> வே மாமம் நா அதஷ்டமாரம் அலட்சம் அச்சித்தியம் அவியம் ஏகாத்மாரம் பிரபஞ்சோபம் ஷாந்தம் அதுவைத்த மன்யேய சர்வ அதி சொல்லி அந்த பிரம்மன் ஆத்மா என்று சொல்லி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதன் மூலமாகவே பிரம்மத்தை புரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட பிரம்மன் தான் ரொம்ப முக்கியம் நிஷேதம் வைத்தத்தை பரிபூர்ணமா நீக்கிறது துவைத்தத்தை பரிபூர்ணமா நீக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான சாதனம் ஞானம் தான் நமக்கு இருக்கிற ஞான சக்தி அந்த ஞான சக்திக்கு சகாயம் பண்ற சாஸ்திரம் உபனிஷத் சாஸ்திரம் நமக்கு இருக்கிற ஞான சக்திக்கு சகாயம் பண்ணி இந்த ஞானத்துல இருக்கிற பெரிய தோஷம் அஜானம் அஜானத்தினால துவைத்தம் துவைத்தினால சம்சாரம் சங்கராச்சாரியார் சொல்ற கயிறு பாம்ப பார்க்கறதுனால பயம் சிப்பில வெள்ளிய பார்க்கறதுனால அதுல ஆசை சிப்பியில் வெள்ளியை பார்ப்பதால் ஆசை உண்டாகிறது கயிற்றில் பாம்பை பார்ப்பதால் பயம் ஏற்படுகிறது அது உண்மை அல்ல கயிற்றில் பாம்பை பார்ப்பது பயத்துக்கு காரணம் சிப்பியில் வெள்ளியை பார்ப்பது ஆசைக்கு காரணம் அதே மாதிரி இந்த ஜெகத்தை இந்த பிரம்மத்தை இந்த ஜெகத்தாக பார்க்கிறது ஆசைக்கும் பயத்துக்கும் காரணம் எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் துவைத்திற்கும் காரணம் துவைத்திற்கு காரணம் இந்த பிரம்மனை ஜெகத்தாக பாக்கிறது தான் செய்து விட்டால் நம்ம புத்தி பூர்வமா துவைதத்தை நீக்கிவிடலாம் இதுக்கு எந்த அவஸ்தையும் கூடாது ஜாகிரத அவஸ்தையில கிரமமா குருமுகமா வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்றது ஒண்ணுதான் சாதனை மற்ற சாதனங்கள் எல்லாம் இந்த குரு சாஸ்திர விசாரத்துக்கு சகாயம் பண்ணக்கூடியது ஜபமோ யாத்திரையோ சாதனங்களோ மற்ற எல்லாம் அதுக்குதான் இருக்கு வேற எதுக்காகவும் இல்லை மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே ஆக நம்ம பண்ணக்கூடிய சமஸ்தாதனங்களும் சத்குரு பிராப்தி வேதாந்த சாஸ்திர விசார பிராப்தி யாக்யவர்கை சொல்றாரு அரே மைத்ரேயி ஆத்மாவா திரஷ்டவியா ஆத்மாவை வெயினா என்ன அர்த்தம் நிச்சயமா என்ன அர்த்தம் நான் யாருங்கிறத நம்ம பார்த்துத்தான் ஆகணும் மைத்ரேயி நீ நானும் ரெண்டு பேரும் தனித்தனியா விவகாரம் பண்ற மாதிரி கேட்டுத்தான் ஆகணும் சிந்திச்சு தான் ஆகணும் நான் யாருங்கிறத தியானம் பண்ணித்தான் ஆகணும் அப்பத்தான் நம்ம வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் பிறகு நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிவிடுவ நிவர்த்தி என்ன பண்றது ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்காக நாலு பாதத்தை சொல்லி அவஸ்து நினைச்சுக்காத இந்த மூணு பாதத்துக்குள்ள இருக்கிற நாலாவது மறக்க கூடாது மாயாசங்கியா துரியம் துரியம் இவ துரியம் துரியம் துரியம் துரியன் நினைச்சுட்டே இருக்க கூடாது அது ஏதோ ஒரு இது போல் இருக்கு நமக்கு அப்படியே நிறைய சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சதுனால அது அப்படியே நமக்கு அந்த தோன் எண்ணம் இருந்துட்டே இருக்கு அது துரியம்னு ஒண்ணு இருக்கு அது என்னைக்கு வரப்போறதோ தெரியலையே விஸ்வ தேஜச பிராஜ்யம் தானே இருக்கான் துரியனை காணவே இல்லையேன்னு நினைச்சிக்கூடாது அதனால இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு பார்த்ததுல இந்த நாந்த பிரஜத்துல இருந்து நான் அப்பிரஜம் வரைக்கும் என்ன நிஷேதம்னா ஞாத்ருத்துவ நிஷேதா அதைதான் நான் தியானத்துக்கு எடுத்துட்டேன்னை நீக்கிடும் அரிபவன் பிரபவன் இந்த அறிபவன்கிற தன்னை ஆத்மாவுக்கு இருக்கு பாருங்க அது கல்பனை உண்மை கிடையாதுங்கிறது நான் உலகத்தை அறிகிறதுனால தான் எனக்கு சம்சாரமே முதல் அம்சம் என்னன்னா உலகத்தை குறை தெரிஞ்சா மாட்டிக்க மாட்டோம் ஜாக்கிரதையா இருப்போம் வேதாந்தம் படிக்காம குறை தெரிஞ்சா சம்சாரம் தான் அதுக்கப்புறம் தர்மத்தை சொல்லுவேன் என்னப்பா கிளாஸ் புடிச்சோட சொல்லுவேன் மைக்கு ஒரு மைக்கு தானே வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாண்ட் பை வச்சிருக்க வேண்டாமா கேட்க நான் என்ன சுவாமி கிளாஸ்ல குறைய பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது எனக்கு தெரியாதா ஆக நான் உலகத்தை அறியறதுனால எனக்கு துன்பம் இருக்கு இது ஒரு அம்சம் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு மத்தவன் என்ன அறியறதுனாலயும் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு இது நிறைய பேருக்கு அந்த எண்ணவர்கள் அவன் என்ன எப்படி நினைக்கிறானோ இவன் என்ன எப்படி நினைக்கிறானோ இது நினைக்கிற மற்றவனுக்கு நான் அறியப்படும் பொருளாக இருக்கிறேன் நான் மற்றவனை அறிபவனாக இருக்கிறேன் பிறரை அறிபவனாக இருப்பதால் எனக்கு துக்கம் இருக்கிறது சுகமும் இருக்கு துக்கமும் இருக்கு சுகத்தை பத்தி பேசல நான் சுகமா இருக்கிற போது நம்ம கேள்வி கேட்கறது இல்லையா ஏன் சுகமா இருக்கும்ோச ஓடுறான் தாரா ஒருத்தட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கே இதுக்கு என்ன காரணம் கிரகத்தை பார்த்து சொல்லுங்க கேக்குறான ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கேன்னு ஒன்னே இது இது நீடிக்குமா அப்படின்னு கேட்போம் அது தான் கேட்க முடியுமே தவிர இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கும்ல போயிடாதுல்ல எல்லாருக்கும் இந்த போக்தாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆசைப்பாவும் இந்த போக்தா ஜோசியர்கிட்ட போய் கேட்கறது என்ன நான் இன்னும் எவ்வளவு நல்ல கர்மங்கள்லாம் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் கேக்குறோம் நான் இன்னும் இந்த உலகத்துல இன்னெல்லாம் அனுபவிக்க அது சொல்லு அனுபவிக்க போறேன் அஷ்டமத்து சனிதான் அது எல்லாருக்கும் போய் ஜோசியர்கிட்ட எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு நான் இன்னும் இந்த உலகத்துல எனக்கு எவ்வளவு பணம் வரும் எவ்வளவு சௌகரியங்கள்லாம் ஏற்படும் நான் எப்படி இருப்பேன் இன்னும் எப்படிலாம் ஹாப்பியா இருப்பேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் போறேன் அது தெரிஞ்சு அவரையே இப்படி ஜோசிச்சுக்காண்டிருக்கார் திருக்கட்டும் என்ன இன்னொரு தான் அறிகிறதுனாலையும் எனக்கு துக்கம் இருக்கு என்ன வந்து அவன் இப்படி நினைச்சுட்டானே நான் உண்மையிலேயே அவன்ட்டு அன்பா இருந்தேனே அவன் என்ன வந்து நான் அன்பு இருந்தும் அன்பு இல்லைன்னு நினைச்சுட்டானே இது இன்னொரு சம்சாரம் அறிபவனாலையும் எனக்கு நான் உலகத்தார் இன்னொருத்தனை அறியறதுனால எனக்கு துக்கம் இருக்கு என்ன இன்னொருத்தன் இப்படி நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி அதனாலயும் துக்கம் இருக்கு உபனேஷத்து என்ன பண்ணது இதுதானே பிரச்சனைக்கு காரணம் மூல காரணம் ரெண்டுக்கும் நாசமாக்குவோம் நீ அறியப்படுபவனும் இல்லை அறிபவனும் இல்லை இப்படி மாத்திரம் நான் நீக்கலை உங்ககிட்ட நீக்கிடுறேன் நீயும் இல்லை நீ எனக்கு அறியல நீ என்ன அறியல வம்பே இல்லையே நான் உன்னை அறியவில்லை நான் உன்னை அறிவது உண்மை இல்லை நீ என்னை அறிவது உண்மை இல்லை நான் உன் அனாத்மாவைத்தான் பார்க்கிறேன் இல்லையா நான் வந்து குணதோஷங்களை எல்லாம் பார்க்கற போது எதை பாக்கிறேன் உடம்ப பாக்கிறேன்னா மனசை பாக்கிறேன்னா பேச்ச பாக்கறேனா உபாதியில தான் குணதோஷத்தை பாக்கிறேன் நீ என் கிட்ட இருக்கிற உபாதியில தான் குணதோஷத்தை பாக்கிறேன் சைதன்யத்துல குணதோஷத்தை உன்னாலையும் பார்க்க முடியாது என்னாலையும் பார்க்க முடியாது உபாதியெல்லாம் என்னன்னு கேட்கக்கூடாது உபாதியை சற்று விளக்குமாறு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அது முடிச்சுட்டேன் நேற்றுக்கே இன்னைக்கு ஒரு ரெண்டு உபாதி சொல்ல போற சோபாதிக்கோ உபனிஷத்துவ நிஷேதா பிரமாத்திருவ நிஷேதா நான் அறிபவனுங்கிற ஸ்டேட்டால் என்ன தெரிஞ்சு போயிடுக்குற நல்லதெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து விடுவானோ இல்ல நிறைய சம்சாரம் அதுலயும் இருக்கு ஆகினால அதிருஷ்டம் எப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் அதிருஷ்டம் அறியப்படுபவனாகவும் நான் இல்லை என் மனதால் என்னை அறிய முடியாது மனதை நான் அறிவேன் மனது என்னை அறிய தீபம் மற்றவற்றை விளக்கும் தீபம் தன்னைத்தானே விளக்கும் தீப தீபேச்சா நாஸ்தி இந்த ஒளி மற்றவற்றை விளக்குகிறது ஒளி தன்னைத்தானே விளக்கிக் இல்ல இல்ல இது கரண்ட் தான் விளக்குறதுன்னு சொல்லப்படாது புரியறதுக்காக சொல்லின்ற சூரியன் அதனால தானே அவர் பாடினார் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலும் ஆமே எவ்வளவு கார்த்திக் வரப்போகுது அதனாலதான் உள்ளமாகிய விளக்க இந்த உணர்வு ஆத்ம ஜான விளக்கை ஏத்தி சொன்ன மாதிரி இருக்கு சர்வாணி கர்மானி தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு தன்னுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக உணர்கின்றவர்களுக்கு கழல் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஞானமே உருவாகி பரம்பூர மோக்ஷம் மேவலும் ஆமே கழல் தான் அர்த்தம் பண்ணிக்கணும் திருவடி என்ன மோட்சம் மேவலும் ஆமே கிருஷ்ணசூராஜ் மத்பக்தகா ஏதத்து விஜ்ஞாய மத்பாவாய உபபத்திய என்னுடைய பக்தன் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு என் சொரூபமாக ஆகிவிடுகிறான் இருக்கட்டும் அப்ப அதிருஷ்டம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாது அதாவது ஆத்மனிதா நான் அறியப்படுபவனும் இல்லை நான் அறிபவனும் இல்லை அறியப்படுபவனும் இல்லை அப்புறம் அவ்வகாரியத்துக்கு நான் இன்னொரு அர்த்தம் சொல்றேன் வியவகாரத்துக்கு லட்சணம் என்னன்னா ம் என்பது கொள்வதும் தழ்ும் தான் விவகாரம் பெரும்பாலும் அவர்த்தம் என் உடம்பு மனசு புத்தியில் இருக்கிற அபிமானத்தை நாம் விட முடியும் ஆனா சைத்தன்யம் என்ன தள்ளவும் முடியாது கொள்ளவும் முடியாது மனபாடம் சாஸ்திரம் படித்த மாதிரி தான் ஆனா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நாம ரூப விவர் ஜெய்நம அதின வார்த்தைதாங்க எல்லா அப்ப அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் என்ன என்ன நீக்கவும் முடியாது விஷயம் இல்லை அவ்வகாரியம் சொன்ன என்னோபாதான வர்ஜிதம் தள்ளவும் முடியது கொள்ளவும் முடியாது எல்லாத்தையும் நீக்கிவிடலாம் என்ன நான் நீக்க முடியாது அக்ராஷம் அதுவும் பார்த்துட்டோம் கர்மேந்திரியங்களால பிடிக்க முடியாது அக்ராசியம்னு சொன்ன சொல்றான் நான் அவனோட ஆத்மாவை பிடிச்சி இங்க உட்காத்து கும்பத்துக்குள்ள போட்டுட்டேன்ன சொல்றான்னு வச்சு கூட என்ன அவன் அவனோட அந்த அந்த இது பண்ணுறது பாட்டிலுக்குள்ளே ஏதோ குட்டிச்சாட்டு தான் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதை மாதிரி பிடிச்சி துடிச்சி போட்டுவிட முடியுமான்னா அந்த நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம் இந்த இந்த மந்திரவாதியோடய உயிர் எங்கே இருக்குன்னா ஏழு கடலுக்கு அப்பால் என்ன அங்கே ஒரு தீவு அந்த தீவுக்குள்ள மாரி தான் இந்த விட்டலாச்சாரியா சினிமா அதுக்குள்ளே ஒரு அங்கே ஒரு இதுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே வந்து சுற்றி பாம்பாக இருக்கும் நெருப்பாக அதுக்கடையில என்னன்னா ஒரு கிளி வடிவத்தில் இருக்குது ஒரு பறவையா மாத்திடுறது அப்புறம் பண்ண முடியுமா அதெல்லாம் மந்திர தந்திர வித்தியில பண்ணலாம் ஆனா ஆத்மச்சை ஆத்மச்சை ஆசிரித்தூர் இருக்கட்டும் அதனால இது வந்து அகிராஹ்யம் முடியாது கர்மேந்திரிய அகோச்சரம் அதிருஷ்டேந்திரிய அகோச்சரம் அகோச்சரம் அவ்வகாரியம் அறிவு கருவிகளுக்கு அகப்படாகுது ட்ரை பண்ணி பார் அறிவு கருவிகளுக்கு அகப்படாது அறிவு கருவின்னா என்ன அப்படின்னா கண்ணு காது மொய் வாய் கண் மூக்கு செவி கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது ஆத்மாவுக்கு நிறம் கிடையாது ஆத்மா ஒலி கிடையாது ஆத்மாவுக்கு மனம் கிடையாது ஆத்ம ஜானம் வர வர ஒரு விசேஷமான ஆத்ம ஜானம் வந்தா உள்ளுக்குள்ள நாக்குல ஏதோ ஒரு இனிப்பு வர்ற மாதிரி இருக்கும் அது ஞானம் வந்தது அறிகுறி அப்படி சொல்லி அது ஞானத்தோட இதுன்னு சொல்லி அப்புறம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அடிக்கடி புள்ளரிக்கும் சொன்னா ஆமா உபத்து படிக்க படிக்கவே ஏதாவது ஒண்ணு வரமாட்டேங்கிறே சாமி ஏதோ ஒரு இங்க வந்துட்டு போனா இருக்கிறதுலாம் காணாம போயிடுச்சு வரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ இருந்த மாதிரி இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணுமே எல்லாம் காலி பண்ணி அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்குதான் வந்தது திரும்ப திரும காஹம் அலட்சணம் லட்சியத்தை லட்சியத்தை நெருப்பு புகையினால் தெரி கொள்ளது லட்சணம் பிரம்மனுக்கு லட்சணம் இல்லை அப்ப லட்சணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அனுமானம் பண்ண முடியாதுல்ல நேற்றுக்கு சொன்னதான் திரும்பவும் சொல்றேன் புரிய உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்படி புரிய போறது இல்லாடி புரிய போறது எடுத்துட்டேன் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் லட்சணத்தை சொல்ல முடியும் இப்ப என்ன லட்சணம் அப்படி கேக்குறா அப்பன்னா ஸ்ருதி வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் லட்சணங்கள் எல்லாம் சொல்றதே அது லட்சணம் வந்து நேரடியா சொல்லல அது இன்டரக்டா தான் சொல்றது ஆகவே அது விதிமுகமாக சொன்னாலும் கூட அனுமானம் மூலமா நம்ம அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கிறோமே தவிர அனுமான புரிஞ்சுக்க முடியாது அப்பிரதிஷ்டானம்னே ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திர ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக்னால உடச்சுடலாம் ஒரு ஊகத்தை இன்னொரு ஊகத்தினால அழிச்சுடலாம் ஆனா ரிஷினுடைய வாக்கியம் ஊகத்துக்கும் அப்பாற்பட்டது வாக்கியம் அப்பாற்பட்டது சாதன பஞ்சகத்துல என்னது வாக்கியார்த்த விசாரியதான் துஸ்தர்காத்து சுமதாம் அனுசந்தியதாம் படிச்சிருக்கோம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சித்தியம் மனசு முழுக்க ஒரே எண்ணங்களா இருக்கு ஆத்மா ஒரு வகையான எண்ணமும் அல்ல எண்ணப்படுவது அல்ல அது எண்ண முடியாது அது எண்ணுவதற்குரிய விஷயம் அல்ல அதை வந்து சிந்திக்க கூடியதாக அது இல்லை சொல்றோம் அதாவது அது மனமாக இருந்தால் மனசுலதான எண்ணங்கள்லாம் இருக்கு மனசையே அது பிரகாசப்படுத்துற போது அதை பிரகாசப்படுத்த மனசால முடியாது நேற்று இதையும் சொல்லி இருக்கேன் அப்புறம் அவ்வப்பதேசியம் அவ்வியபதேசியம்னு சொன்னா உபதேசம் பண்ண முடியாது அதை வந்து இப்படின்னு குறிச்சு காட்ட முடியாது சொற்களால விளக்க முடியாது சொற்கள் இப்ப வந்து நமக்குள்ளது அவ்வதேசம் வரையறை இருக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு இப்ப சொற்கள் எப்படி உபதேசம் பண்ணுகிறது சொற்கள்னால விளக்க முடியாதுங்கிறது உண்மை ஆனா சொற்கள் எப்படி விளக்குகிறதுனா தனக்கு வாக்கியாத வஸ்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விற்பியால் வஸ்துவை காட்டிட்டு சொல்றதில்லை உபனிஷத்துக்கள் இந்த வாக்கியம் இருக்க இந்த வாக்கியங்கள் மாறி அது நிஷேதம் பண்ற முகமாகத்தான் சொல்லுகிறது சப்தங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னா சப்தங்களுக்கு ஒரு நான் சொல்லிட்டேன் ஜாதி குண கிரியா ரூந்தம் இதெல்லாம் இல்லை ஆத்மாவுக்கு ஆகவே இது அவ்வியபதேஷியம் வெபதேசம் பண்ண முடியாது உபனிஷத்து வந்து எப்படிசம் பார்த்திருக்கும் இது எனக்கு தான் இது நான் யோசிச்சுடே இருந்தேன் இப்போ வந்து ஆஹா அவ்வதேசியம் அப்படிங்கிறதுக்கு அப்ப உபனிஷத்து வந்து வியபதேசம் தானே பண்றது இப்ப படிக்கிறதே என்னது உபனிஷத் வாக்கியம் இது சப்தமா இல்லையா சப்தந்தான் என்ன இந்த சொற்கள் சொற்களால விளக்க முடியாதுன்னு சொல்றது ஒரு இல்லையா ஒரு சென்டென்ஸ் தான் சொற்களால் விளக்க முடியாதுன்னு சொல்றது ஒரு சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்னால நமக்கு ஒரு ஜானம் வரணுமா வேண்டாமா நான் புரிஞ்சிருக்கிற அர்த்தத்துல சொல்றேன் உங்களுக்கு எப்பவுமே பிரமாணத்துக்கு ஆப்ஜெக்ட் பிரமேயம் தான் ஆப்ஜெக்ட் எப்பவுமே பிரமேயம் இல்லையா கண்ணுக்கு ஆப்ஜெக்ட் என்னது இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சம்ஸ்கிருத பாஷையில சொன்ன சப்ஜெக்ட்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல கர்த்தா ஆப்ஜெக்ட்ங்கிறது கர்மா ராமன் கிராமத்திற்கு போனான் ராமஹாங்கிறது கர்த்தா கிராமத்திற்கு ஆப்ஜெக்ட் கர்மம் இல்ல ஆத்மா அறியப்படும் பொருளும் இல்ல இப்ப இந்த அவ்வியபதேசியம் வார்த்தைக்கு இப்ப அர்த்தம் பாக்குறோம் நானும் நேற்றுக்கு இதுலதான் வகுப்பு முடிஞ்சது அவ்வதேசியம் அவ்வதேசியம்னு சொன்னா தெரிக்க முடியாது சொற்களால சொல்லி புரிஞ்சிக்க முடியாது அப்ப சாஸ்திரத்தை தானே யூஸ் பண்றோம் சாஸ்திரத்தை தவிர வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வேற சொல்றோம் இப்ப சாஸ்திரம் எப்படி சப்தங்களை கையாளுகிறதுனா நார்மலா பிரமாணத்தோட வேலையே பிரமேயத்தை காட்டுறது தான் ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத் சாஸ்திரம் மாத்திரம் பெக்யூலிய பிரமாணம் பிரமேயத்தை தானே காட்டணும் ஆனா இங்க பிரமாண பிரமாத்தாவ காட்டுறதா பிரமேயத்தை காட்டுறதா தா பிரமேயத்தை பிரமாதாவை தான் உபனிஷ பிரமாணத்தை பிரமாதாவுக்கு பிரமேயத்தை தான் இருக்கு இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த உபனிஷத்துக்கு மாத்திரம் இருக்கு இதுதான் சொல்லாம சொல்றது சொல்லாம சொல்றதுங்கிறதுலாம் இந்த அர்த்தத்தில் கொண்டு வரணும் இப்ப உபனிஷத் பிரமாணம் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு பிரமேயத்தை தான் காட்டணும் இப்ப வந்து சொர்க்கம்ங்கிறது பிரமேயம் தானே பிரமாத்தாவா சொர்க்கிறது பிரமாத்தாவா பிரமேயமா பிரமேயம் அறியப்படும் பொருள் சொர்க்கம்ங்கிறது இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்றது இந்த கர்மா வந்து பிரமேயம் நான் பண்ணணும் நான் பார்த்தா வந்து அதிருத்ர மகா யஜம் அதிருத்ர மகாயஜத்தை நான் பாக்கிறேன் கர்மாவை சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அந்த கர்ம பலனை நான் அறியறேன் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கின்றவனை அறிவை கொடுக்கிறதா அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி அறிவை கொடுக்கிறதா வேதாந்தம் இது கேள்வி ஆக உபனிஷத் என்ன பண்றதுன்னா பிரமாத்தாவை பத்தின ஞானத்தை தான் கொடுக்கிறது அது பிரமேயம் இவ பாதி நது பிரமேயம் உபநிஷத்துக்கு பிரமேயம் யாரு பிரமாதாதான் உபனிஷத் சப்தத்துக்கு பிரமேயம் பிரமாதாதான் ஆகையினால பிரமேயத்தை கொடுக்கல பிரமாதாவத்தான் கொடுக்கிறது மத்த உபனிஷத்துல எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது உபாசனா காண்டத்தில் எடுத்தாலும் சரி பிரமேயம் யாரு சகுண பிரம்மன் சகுண பிரம்மனும் பிரமேயம்தான் அவரையே சப்தங்களுக்கு எட்டாதவர் சொல்லிடுவான் சிறு சமயம் ஆனா அவரும் சத்தங்களை சொற்களால் அவர் வர்ணிக்க முடியாதுன்னு கடவுளை வர்ணிச்சு விட முடியுமா கடவுளுடைய ஆற்றல் கடவுளுடைய பெருமை இந்த உலகத்தையே நம்மளால வர்ணிக்க முடியாது அந்த அர்த்தத்தில் சொல்றோம் சொற்கள் எல்லாம் அடங்காதுன்னு அந்த அர்த்தத்தில் சொல்றோம் ஆனா இங்க சொல்ற போது அப்படி சொல்லலை இங்க வந்து என்னன்னா சொற்கள் வேலை பண்ண முடியாது ஆனா சொற்கள் எப்படி வேலை பண்றதுன்னா என்னை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ற சொல்லை நான் தெரிந்து கொள்ளுகிறேனா அல்லது சொற்களால் தெரிந்து கொள்ள முடியாது என்ற சொல் என்னை என்னை எனக்கு உணர்த்துகிறதா சொற்களால் என்னை நான் தெரிந்து கொள்ள முடியாது என்கின்ற சொல் என்னை உணர்த்துகிறதா சொற்களால் சொற்கள் சொற்களால் என்னை தெரிந்து கொள்ள முடியாது என்கின்ற சொல் என்ன ஞானத்தை எனக்கு கொடுக்கிறது விசித்திரமா தான் இருக்கு என்னை தெரிந்து கொள்ள முடியாது என்பது ஒரு சொல் அந்த சொல்லினால் என்னை தெரிந்து கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரிகிறது எப்படி தெரிகிறது நீ அறிகிறாய் சொற்கள் உன்னை அறியாது எண்ணங்களை நீ அறிகிறாய் எண்ணங்களை நீ அறிகிறாய் எண்ணங்கள் உன்னை அறியாது அப்படி இது ஒரு முறை இந்த முறையில சொல்லும் என்ன சொல்றோம்னா சரின்னு விடுறோம் அவ்வளவுதான் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்னா திரும்பவும் ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றோம் இந்த உண்மையை சொல்ற எனக்கு புரியுது இந்த முறையில குரு சொல்லி கொடுக்கற போது இது புரிஞ்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஆனாலும் நம்ம வந்து என்ன நினைச்சு போம்னா நமக்கு இந்த உபனிஷத்துல பிராமான்ய புத்தி இல்லைன்னு வச்சுங்க பிரியா எனக்கு என்ன பத்தினத்தை நிறைய பேர் என்ன நினைச்சு உபனிஷத்தினால ஆத்ம ஜானம் வராதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்காதது காரணம் என்ன தெரியுமோ இதெல்லாம் இந்த ஆத்மாவத்தினால தெரிஞ்சுக்க முடியாது மேதாசக்தியினால தெரிஞ்சுக்க முடியாது நிறைய கேட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாது இந்த ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கிறதோ அவனுக்குத்தான் அது விளங்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது நல்ல நினைவாற்றல் இருப்பதனால் ஒருவன் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியாது அவனுக்கு நினைவாற்றல் இருக்கு நிறைய கேட்டாலும் தெரிஞ்சுக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மந்திரத்தினுடைய தாத்யம் தன்னை அறிய வேண்டும் என்கின்ற அறிப்பு ஆர்வம் இல்லாதவனுக்கு தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியாது அவ்வளவு தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாதவனுக்கு தன்னை அறிந்து கொள்ள முடியாது அதான் இந்த மந்திரத்தோட சாரம் ஆனா அதனால என்ன பண்ணுறது இந்த மந்திரத்தை சொல்லி உபனிஷத்தை சொல்லி என்ன சொல்லி படிப்பால தெரிஞ்சுக்க முடியாது ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது உபரிஷத்தை சொல்லி எடுத்தனால என்ன எடுத்துனேன் இந்த மந்திரம் எனக்கு போறோம் உபரிஷத்து நான் படிக்க சொல்றதுக்கு நான் இந்த மந்திரம் எனக்கு போறோம் நான் உபனிஷத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த மந்திரம் போறோம் ஆகினால் நான் என்ன பண்ண போறேன்னா நான் மந்திரத்தை படிக்க மாட்டேன் உபனிஷத்தை படிக்க மாட்டேன் இது யார் யாரோட ப்ராப்ளம் தெரியுமோ இதுக்குன்னு வாழ்க்கையை ஒப்படைச்சவங்கள்டே இந்த ப்ராப்ளம் இருக்கு கஷ்டம் வாழ்க்கையை ஒப்படைச்சவங்கள்டேறவு வாழ்க்கையுடைய சந்யணம் குறியா சாஸ்திர விதி சந்நியாசம் பண்றது எதுக்காக வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக அப்படியே சொல்லி இருக்கு ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா அதெல்லாம் வேண்டியது இல்லை சன்னியாசம் பண்ணினாலே ஒரு கிட்டத்தட்ட அடைஞ்ச மாதிரி சாஸ்திர வாக்கியங்களால தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறதே சாஸ்திர வாக்கியம் தான் ஏன் வச்சுக்கணும் அப்பனா அந்த வாக்கியத்துக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணுமே தவிர அப்ப சாஸ்திரம் வந்து என்ன பிரமாதாவான் காட்டுறது சாஸ்திர வாக்கியம் பெரும்பாலும் பொதுவாக பிரமேயத்தை தான் பிரகாசப்படுத்தும் ஆனால் வேதாந்த சாஸ்திரமோ பிரமாதாவையே பிரகாசப்படுத்துவதால் வேதாந்த சாஸ்திரம் அவ்வதேசம் என்கின்ற வாக்கியம் வியபதேசம் பண்ணி விடுகிறது பிரமாதாவை புரியும்படி செய்கிறது அது ஒரு அந்த யூனிக் மெத்தடை விஷயத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறோமே இதை விட என்ன மாய இருக்க முடியும் உலகத்துல அத்தி சுலபம் நான்கிறது ரொம்ப ரொம்ப அப்புறம் என் மைண்ட புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் என் பாடியை கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் அகம் எனக்கு புரியாத விஷயமாவா இருக்கு அகம் அகம் நித்தியம் புரியக்கூடிய விஷயம் தானே இது அதி சுலபமான இந்த விஷயத்தை போய் அதி கடினம் தப்பா நினைச்சுக்கிறோமே இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா இருளை இருள் மூடி இருக்கிறது இதுவும் தான் விவேகானந்தர் அடிக்கடி பண்ற சர்வமா இதாப்ளம்னா அஜானம் இருக்குங்கிற ஞானம் கூட இல்லை அதான் இருளை இருள் மூடி இருக்கு எனக்கு நான் அஜானியாக இருக்கிறேன் அப்படி யாராவது சொன்ன சொல்லுங்க பாபா சொல்லுவான் ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சா சொல்லுவான் என்ன உனக்கு அறிவு இருக்கா கேட்டு பாருங்க அறிவு இல்லை அறிவு இருந்தாலும் அவனுக்கு வந்து அறிவில் இந்த விஷயத்த என்ன பண்ணுமா மெய்ப்பொருளையும் மறைக்கும் தன்னையும் மறைக்குமா அஜ்யான சக்தி இருக்கு அஜ்ஞானத்தோட சக்தி என்ன நமக்கு அஜானம் இருக்குங்கிற எண்ணத்தையும் நமக்கு மறைச்ச அவ்வளவு பலம் இந்த அவித்யக்கு இருக்கு இருளை இருள் மூடியிருக்கிறது என்பது போலையும் தன்னை மறைச்சே என்னன்னா நமக்கு என்னமோ ஞானம் இருக்கிற மாதிரி எல்லாம் புரிஞ்சுட்ட மாதிரி எல்லாம் காட்டுவது நமக்கு சர்வஜம் வந்துட்ட மாதிரி ஒரு பிரமைய காட்டுவது போட்டு ஆக அவ்யம் ஏ அதி இன்னொன்று பிரமா ரொம்ப அழகா சொல்ற ஏகாத்ம ஏகாத்ம பிரத்தேயசாரம் எல்லா எண்ணங்களையும் நம்ம ரெண்டுக்குள்ள கொண்டு தியானத்தை கூட சொன்னீர்கள் அகம் இதம் அகம் நான் எண்ணம் இருக்கு இதுங்கிற எண்ணம் இருக்கு நான் நான் மரத்தை அறிகிறேன் இந்த மரத்தை அறிகிறேன் இந்த மனிதனை அறிகிறேன் இந்த பெண்ணை அறிகிறேன் இந்த ஆணை அறிகிறேன் இந்த ஊரை அறிகிறேன் இந்த செய அறிகிறேன் அகம் இதம் அகம் இதம் இந்த எண்ணங்கள் எல்லாம் உன்னா இப்படி கொண்டு இந்த எத்தனை இதம் இருக்கோ அத்தனை அகம் இருக்கா எத்தனை இதற்கு நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ விரத்திகள் இருக்கு ஏகப்பட்ட இருக்குண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது கோடி ஆகினாலும் எண்ணங்கள் ஏராளமா மனசுக்குள்ள இருக்கு ஆனா எண்ணம் ஏராளமான எண்ணங்கள் இருக்கு நான்கிற எண்ணமும் இருக்கு அகம் பிரத்யம்ங்கிறது ஏக ஆத்ம பிரத்தியம்னா என்ன அர்த்தம் நீங்க போட்டுங்க ஆத்மாங்கிறதுக்கு அகம்னு போட்டுங்க ஏக்க அகம் பிரத்யம் ஏக அகம் பிரத்யார இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னது வாக்கியம் அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்வதேசியம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நிஷேதம் முகமா சொல்லப்பட்டது முதல்ல நிஷேதம் நான் திரக்யம் டூ நான் அப்ரம் வரைக்கும் சொன்னது என்னது அது வரைக்கும் வந்து ஞாத்திருஷேதம் அதாவது அந்த நோயர் அப்புறம் என்ன பண்ணிடுனா ரெண்டாவது என்ன பண்ணிட்டு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்ச அவ்வதேசம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு அதாவது பண்ணிடு அதனாலதான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொன்னார் இவ்வளவு ஆழமான விஷயங்கள் எல்லாம் கீதையில் இருக்குதான் சர்வோபனிஷதோ இப்படி எல்லாம் படிச்சு படிச்சு சர்வோபனிஷதோ காவகாங்கிறத என்ஜாய் பண்ணணும் இந்த ஸ்லோகத்தை சர்வோபனிஷதோ காவகாங்கிற வார்த்தையை ரசிக்கணும்னா இதெல்லாம் வாசிக்கணும் சர்வோபனிஷதோ காவகாங்கிற பதம் அந்த வாக்கியம் அத வந்து நாம அனுபவிக்கணும் தெரியும் பிறகு வரும் இதன்யம் யார் அறியலாம் அப்படின்னு சொல்லி ஏக ஆத்ம பிரத்யசாரம் அப்படின்னா எல்லா இதம் விருத்தி இருக்கு அகம் விருத்தி இருக்கப்பா இந்த அகம் விருத்தி வந்து தொடர்ந்து இருக்கு இதம் விருத்தியும் இருக்கு ஆனா விஷயம் மாறிண்டே இருக்கு நான் குடத்த நினைக்கிறேன் அப்புறம் படத்தை நினைக்கிறேன் அப்புறம் மரத்தை நினைக்கிறேன் அப்புறம் யாகசாலையை நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆபீஸ் நினைக்கிறேன் மாட்டு மாட்டுக்கோட்டத்தை நினைக்கிறேன் நதிய நினைக்கிறேன் நினி தொடர்ந்து விற்த்தி இல்லை அத சொல்ற அகம் பிரத்தயசாரம் அது மாத்திரம் இல்லை இது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா நான் அகம் துரியக அஸ்மிங்கிறதுக்கு பிரமாணம் எனக்கு உலகத்திலே எதுவும் பண்ணாத ஒரு பெரிய உபகாரத்தை சிந்திக்க விடாம பண்ற சக்தி சாஸ்திரத்துக்கு இருக்கு சாஸ்திரத்தை சிந்திச்சா சிந்தனைகளை வெல்லலாம் சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்களை சிந்தித்தால் சிந்தனைகளிலிருந்து வெற்றி பெறலாம் சாஸ்திர சிந்தனையே இருக்க சாஸ்திரம் சிந்திக்கிறது சிந்தனையவே அடங்கும்படி பண்றது அதுதான் உபனிஷத்தோட மருமை எண்ணங்களை அடங்கும்படி செய்யும் ஆற்றல் உபனிஷற்களுக்கு இருக்கிறது எண்ணங்களை அடங்கும்படி அடக்கும்படி சொல்லக்கூடாது எண்ணங்கள் தானே அடங்கி போகும்படி செய்யக்கூடிய ஆற்றல் வலிமை உபனிஷத வாக்கியங்களுக்கு இருக்கிறது இது பெரிய உண்மை உங்களுக்கு படிக்க படிக்க மனம் அடங்குறதா இல்லையா அடங்குறத நான் நினைக்கிறேன் இல்லாட்டி அந்த வார்த்தை புரியுமா சொல்லும் பொருளுமற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே இது சொல்ல இல்லையா என்று இந்த வாக்கியம் சொல்லும் பொருள் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமேன்னு சொன்னா தாய்மானவர் எத்தனை சொற்களை எத்தனை பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இருக்கணும் இல்லாட்டி இந்த சொல்லும் பொருளும் ஆக இந்த சொல்லும் பொருளுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணினவன் தானே சொல்லு பொருள் இருந்து விடுபட முடியும் சொல்லையும் பொருளையும் ஆராய்ச்சி பண்ணாமையே இல்லப்பா நான் படிச்சு சொல்லும் பொருளுக்கும் எல்லை இருக்கு சொல்லும் பொருளும் வரையறை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருக்கணும் எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நிறைய படிச்சேன் நானு நீயும் பண்ணாதான் உனக்கு மனம் அடங்குமே தவிர என்னுடைய உனக்கு ஞானம் ஆயிட முறையில ஞானம் பெற்றேனோ அந்த முறையில தான் நீயும் ஞானத்தை அடையணும் அப்ப என்ன பண்ணணும் நீ எங்கிட்ட படிக்கணும் அப்ப படிச்சா என்ன பழையபடி நான் என்ன பண்ணுவேன் சாஸ்திரத்தை கையில வச்சுதான் பேசுவேன் இல்லாட்டி தக்ஷாமூர்த்தி கையில இருந்து ஒரு புத்தகத்தை கையில கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இருக்கோ இல்ல சும்மா ஞாபகம் பாண்டிய தேசத்துல இப்படி ஏதோ காரணம் வச்சுட்டாங்க புத்தகம் வச்சிருக்க வேணா விரிச்சு பாப்பாரு தேவைப்பட்டா அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவருக்கு மறந்துனா பார்த்தாலும் பாப்பாரோ சும்மா அவரு என்ன நம்ம பண்றதுலாம் அவர்கிட்ட ஏற்றி வச்சுட்டாதே நமக்கு சௌரியம் அப்போதான் அவரும் நானும் ஒன்றும் சொல்லிக்கலாம் அவர் கைனியும் வச்சிருக்கார் இந்த பாண்டிய தேசத்து தட்சிணாமூர்த்தி எல்லாம் அப்படி ஒழங்காலுக்கு மேலே புஸ்தகத்தை இப்படி வச்சுருக்கு எடுத்து இப்படி வச்சு இப்படி எடுத்து இப்படி பிரித்து பார்க்குற மாதிரி இல்லை அதனால் என்னென்னா இந்த சோழ தேசம்னா சோழ தேசத்துல எல்லாம் தக்ஷணாமூர்த்தி இப்படி இருக்கும் ஆனால் அங்கே மேதா தட்சிணா மேதா தட்சிணாமூர்த்தின்னா என்ன சொன்ன பாடம் உபநிஷத்துல மனப்பாடம் பகவத்கீதை உபனிஷத்து எல்லாம் வந்து என்ன போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றிதான் சொல்றோம் வேத நாயகன் வேதியர் நாயகன் அப்படி இருக்கார் பகவான் அவர வேதமே அவர் தானே வேத ஸ்வரூபம் தானே சொல்றோம் எதுக்கு சொல்றேன்னா ஏகாத்ம பிரத்தேய சாரங்கிறதுக்கு சாரங்கிறதுக்கு பிரமாணம் அர்த்தம் ஆத்ம அஸ்தித்வே பிரமாணம் ஆத்ம இவ அர்த்தம் யம தர்மராஜா சொல்றாரு இதை நீ ஒத்துதான் வேற வழியில்டாங்கிற அந்த மந்திரம் கடோபனராஜாவோட உபதேசம் இதை இருக்கிறது என்று நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வேறு வழி இல்லை நல்லா விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ இது தெரிஞ்சாச்சு போயிடுது அப்படி சொல்லுகிறார் எம தர்மராஜா ஏகாத்ம பிரத்தேய சாரம் அக இத அகங்கார வத்தி இந்த ரெண்டு விற்பியும் நீக்கிடுறது இந்த வாக்கியம் ஏகாத்ம பிரத்தேய சாரம் சொல்றதன் மூலம் என்ன சொல்றாங்க நான் இருக்கேன் என்கின்ற ஒரு எண்ணம் மட்டுமே இருப்பதன் மூலம் இந்த அகங்கரத்தை இருக்கிறேன் இந்த பணிவான அகங்காரம் இருந்தாலும் சரி இல்ல கர்வம் பிடிச்ச அகங்காரம் இருந்தாலும் சரி எந்த அகங்காரமும் சரி எல்லா அகங்காரத்தையும் நீக்க போறது உபனிஷன் பிரபஞ்ச உபசமம் சொன்னா இந்த இடத்துல ஒடுங்குதல் அமைதி பெறுதல் விலகுதல் இல்லாமல் போதல் அபாவா உபசமகா உபசமி அடங்கல் ஒடுங்கள் இந்த பிரபஞ்சோபசம்கிற ஒரு பதத்தை வச்சிருந்து கௌடபாதாச்சாரியார் முப்பத்தி எட்டு ஸ்லோகங்கள்ல வைத்திரம் எழுதியிருக்க அடுத்த பிரகரணம் இந்த ஒரு பதம் தான் அதுக்கு அடுத்த பதம் அத்வைத்தம் அதுக்காக வேண்டிய ஒரு பிரகரணம் நாப்பத்தெட்டு ஸ்லோகம் இந்த ஆகம பிரகரணம் விளக்கம் வைத்திரம் அத்வைக்கு விளக்கம் அத்வைத்த பிரகரணம் அப்புறம் இனி இதுல இருக்கக்கூடிய அபிப்பிராய மனநத்துக்காக ஒரு விசேஷமா நூறு ஸ்லோகம் அலாத்தார்த்தி பிரகரணம் இந்த மனசுல இந்த இதெல்லாம் இருக்கும் அந்த அவங்க சொல்றாங்களே இவங்க சொல்றது பண்றது அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது வாதி பயம்னா சாஸ்திரம் படிக்க படிக்க என்ன ஆகும்னா வாதி இருக்க விசிஷ்டாத்வை சொல்லு சில கேள்வி எல்லாம் கேட்டா ஆடி போயிடக்கூடாது விசிஷ்டாத்வை இவங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம அவங்க சொல்ற வார்த்தைகள் பௌத்தர்கள் விசிஷ்டாத்வைதிகள் இவங்க சொல்ற எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் நாம் எப்படி பதில் சொல்ல போறோம் அப்ப என்ன நமக்கு வந்து ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வரும் அந்த கன்விக்ஷனை உண்டு பண்றது இந்த ஜானத்தில் வந்து தெளிவ தெள்ள தெளிவான ஒரு தன்மை உண்டு பண்ணுகிறது அலாத்தசாந்தி பிரகரணம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஆனந்தம் முடிச்சுவிடும் முடிஞ்ச வரைக்கும் நமஸ்காரம் என்ன பண்றது ஒண்ணுமே பிரபஞ்சமெல்லாம் இதுல ஒடுங்கி விடுகிறது இல்லை எல்லா ஜாகிரத் பிரபஞ்சா சொஞ்சு பிரபஞ்ச சர்வ பிரபஞ்ச உபசமஹா சர்வ பிரபஞ்ச உபசமாக வந்து என்னிடத்துல கற்பிக்கப்பட்டது மை அத்தியஸ்து அர்த்தம் அதனால அதுக்கு இம்பார்டன்ஸ் கிடையாது அது மதிப்பு கிடையாது இனிமே இந்த மித்யா பிரபஞ்சத்தை போய் மதிக்கிறது கிடையாது அத வந்து எப்படி அதுக்குள்ள மரியாதையை கொடுப்போமே தவிர அதுக்கு மேல தேவையில்லாமி விசாரணத்தை குருநாபி துக்கேன விசாரணையத்தை எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சரி அசையமாட்டான் ஏன்னா அவனுக்கு துக்கம் மிச்சா துக்கம் மிச்சா ஆறாவது அத்தியாயத்துல இருக்கு ஒடுங்க அமைதி உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பரிபூர்ணமா விட்டா அமைதி அமைதி அமைதிமணிக்கு ஓ பங்கேஷ் ஜா பசியே மாஷிரங்கை வாசி வேமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வா விஷவே நோரி நோகஸ் ஓம்ாஷா ஈஷரோ குருராத்மேதி மூதவி வோமவத் மூத்த மூல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராமே ஓம் ஷாந்தி ஷாங்கி ஹரி ஓம் ஆதிநாமி ஜகன்மாத்தரிக்கீ சூஸ்வீ